அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலறிது இந்த குரல்ல கடவுளுக்கு தனக்கோமை இல்லாதான் அப்படிங்கிற இலக்கணத்தை வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு நம்ம மூணு நாள் நாளா இதை பற்றி படிச்சு கொண்டிருக்கோம் ஆக கடவுள் ஒப்பாரும்ாரும் இல்லாதான் தன்னேர் பிறர் இல்லானை சம்பந்தமூர்த்தி பாடுறார் தன்னானை தன்னொப்பார் இல்லாதானை அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடுறார் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் அப்படின்னு நம்மாழ்வார் பாடுகிறார் ஆக இப்படியெல்லாம் ஒப்புயர்வற்றவர் அர்ஜுனனும் கீதையில சொல்றான் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது உனக்கு சமமாக ஒருவரும் இல்லை மேலாகவும் ஒருவரும் இல்லை மூன்று உலகத்திலும் உன்னுடைய சிறப்புக்கு பெருமைக்கு ஈடு இணை இல்லை என்றெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறான் நத்வத் சமோஸ்துதோன்யஹா அப்படின்னு பகவத்கீதையில் பதினோராவது அத்தியாயம் நாற்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் அதுக்கு நம்ம எப்படி வழிபடுறதுன்னு பார்த்தோம் தனக்கோமை இல்லாத தலைவனாகிய இறைவனை எப்படி வழிபடுறதுன்னு பார்க்குற போது வாழ்க்கையில் நாம் வந்து அனாவசியமான நமக்கு துன்பம் தரக்கூட கூடிய ஒப்பீடுகளை தவிர்க்கணும்னு சொன்னேன் இந்த ஒப்பீட்டு பார்க்கறது அவங்க இப்படி இருக்காங்களே இவங்க இப்படி இருக்காங்களே நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க இப்படிலாம் நமக்கு நிறைய இந்த காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள் அது மாதிரி நிறைய மனசில் இருக்குது நமக்கு இதை நாம் விழணும் நம்மளையும் நாம் சுப்பீரியராகவோ இன்பீரியராக நினைக்கக்கூடாது யாரையும் உலகத்தில் பெருசாகவோ தாழ்வாகவோ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் அவரவர்களுடைய அறிவுக்கு ஏற்றபடி வினைகளுக்கு ஏற்றபடி அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது ஆக நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் எந்த ஒப்பீடானது நமக்கும் பிறருக்கும் கெடுதலை விளைவிக்குமோ அந்த ஒப்பீடுகளை தவிர்த்து ஒப்புயர்வற்ற இறைவனை சார்ந்திருந்து நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க பகவான் இந்த உலகத்தில் நம்மளை படைச்சிருக்கார் நமக்குன்னு என்ன கொடுத்துருக்காரோ அதில் சந்தோஷமாக காரியம் பண்ணுறதுக்கு செயல் புரியறதுக்கு நாம் கற்றுக்கணும் அதுதான் இறைவனுக்கு செய்கிற வழிபாடு யாரை பார்த்து நாம் போட்டி பொறாம இவைகளுக்கு நாம் உட்பட வேண்டிய அவசியம் இல்லை சில பேர் அப்படி நினப்பாங்க அப்படி இல்லைன்னா முன்னேற முடியாதுன்னு அப்படி இல்லை அப்படிப்பட்ட செயல்களெல்லாம் மனநோயை நிறைய உருவாக்குவதை இந்த காலத்தில் பார்த்து கொண்டிருக்கோம் ஆகையினால் கடவுள் எனக்கு இந்த உடலை கொடுத்திருக்கிறார் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் நான் முடிந்தவரை அறிவை வளர்ப்பேன் செயல்களை நல்ல செய்வேன் எல்லோருக்கும் நல்லதையே செய்வேன் என்கின்ற எண்ணத்தோடு ஒப்பீடுகளை தவிர்ப்பது தனக்கோமை இல்லாத இறைவனுடைய தாழ் சேர்கின்ற வழிபாடாகும் அப்படி இருந்தால் அதற்குடைய பிரயோஜனத்தை பார்த்தோம் மனக்கவலை மாற்றல் அரிதுங்கிற அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதாவது மனக்கவலையை மாற்றுவது எளிதாக வேண்டுமென்றால் இந்த தேவையற்ற பயனற்ற ஒப்பீடுகளை எல்லாம் தவிர்த்து எல்லோருக்கும் துன்பம் தருகின்ற ஒப்பீடுகளை தவிர்த்து மனநோயை உருவாக்குகின்ற ஒப்பீடுகளை எல்லாம் தவிர்த்து அப்படி தவிர்ப்பதையே தனக்கோமை இல்லாத இறைவனுடைய வழிபாடாக கருதி செய்தால்தான் நமக்கு மனசில் கவலை வராது ஏன்னா நம்ம யாரையும் ஒப்பிட்டு பார்க்கலை இந்த ஒப்பிட்டு பார்க்குற போது அவங்க இப்படி இருக்காங்களே நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறது வந்து ஆரோக்கியமான ஒரு சிந்தனை கிடையாது அவரவர்களால் முடிஞ்ச நல்ல செயல்களை உலகத்துக்கு செய்யணுங்கிற எண்ணந்தான் முக்கியமாக மேலோங்கி இருக்கணும் அப்படி இருந்தால் நமக்கு உறுதி மனசில் ஏற்படும் கவலைகளெல்லாம் இருக்காது எப்பொழுதுமே சீரான செயல் புரியணுங்கிற ஆசையும் ஆர்வமும் தான் இருக்கும் நல்ல காரியம் செய்வோம் நல்ல காரியம் செய்வோம் அப்படிங்கிற அந்த மனோபாவம் இருக்கும் அப்படிப்பட்டவனுக்கு உற்சாகமாக இருக்கிறவனுக்கு தளர்வரியாக மனம் தரும்னு அபிராமி பெற்ற பாடுறார் இல்லையா அப்படி அவனுக்கு மனசில் கவலையே வராது அந்த கவலையை அவன் ஓவர் கம் பண்ணிடுவான் எந்த மனசில் ஆசையும் எதிர்பார்ப்பும் ஒப்பீடுகளும் அதிகமாக இருக்கிறதோ அந்த மனதிலே கவலையை நாம் தவிர்க்க முடியாது இப்படி கடவுளுடைய இலக்கணத்தை தெரிந்து கடவுளை வழிபடுகின்ற முறையை தெரிந்து வாழ்கின்றவனுக்கு கவலைகள் என்பது கனவிலும் கூட வராது அவன் அந்த கவலையை என்ன பண்ணுவான்னா அதை ஒரு என்ன சொல்கிறது சேலஞ்ச் ஒரு காரியத்தை செய்கிற போது அதில் எத்தனையோ இடர்பாடுகள்லாம் வரும் அதற்காக துவண்டு போகாமல் அதில் வெற்றி அடைஞ்சால் துல்லாமல் அமைதியாக இருப்பான் அதனால் அவனுக்கு மனக்கவலையை மாற்றுவது எதாகிவிடும் ஒருவேளை கவலை தோன்றினாலும் ஒரு நியாயமான ஆசைகள் இருக்கலாம் அது கூட நிறைவேறலையே அப்படின்னு கூட அவனுக்கு தோன்றலாம் ஆனால் இது வீண் போகாது நான் என்னுடைய செயல்கள் வீண் போகாது நிச்சயமாக நான் உயர்ந்த நிலையை அடைவேன் உயர்ந்த நிலைனா என்ன எப்பொழுதும் அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறது தான் அதை தவிர உயர்ந்த நிலைன்னு என்னத்தை சொல்கிறது ஆக அப்பேற்பட்ட மனக்கவலையை மாற்றுவது மனக்கவலை வராது அப்படியே வந்தாலும் அவனால் அனாயாசமாக அந்த மனக்கவலையை மாற்றி இன்னொரு பாஷையில் சொன்னால் மனதில் எப்போவுமே அமைதியான ஒரு இன்பத்தை குயட்ட அதே சமயம் ஒரு மிதமான அளவான ஒரு ஆனந்தத்தில் அவன் நிறைந்திருப்பான் மகிழ்ந்திருப்பான் என்று நாம் புரிஞ்சுக்கலாம் ஆக இந்தளவில் இந்த குரலுக்கு பொருளை நிறைவு செய்கிறேன்